அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட ஜும்மாவுக்கு அடுத்து பஹ்ரைனில் உள்ள ஜுவாசா கிராமத்தில் அப்துல் கைஸ் பள்ளியில் தான் ஜும்மா நடந்தது